ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பிலே அமாசோமார விரதத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்த்தோம் இந்த அமாசோமார விரதத்தினுடைய பெருமைகளை நிறையா புராணங்கள் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது என்ன எல்லா விரதங்களைக் காட்டிலும் சில விரதங்கள் முக்கியமாக செய்யப்பட வேண்டிய விரதங்கள் அதிலே இந்த அம்மா சோமவார விரதமும் வர்றதுனால இதை அவசியம் நம் ஜென்மாவில் எவ்வளவோ விரதங்கள் செய்யாமல் விடப்பட்டு போயிடுறது சில விரதங்கள் மட்டும் கட்டாயம் நாம் முடிந்த வரையில் செய்யணும் அதிலே இந்த அமாசோமார விரதமும் இடம்பெற்றிருக்கு ஆகையினாலே தான் இதனுடைய பெருமைகளை நமக்கு மிகவும் வலியுறுத்தி காண்பிச்சிருக்கா இந்த அமாசோமார விரதத்தை பவிஷ்யோத்தர புராணமும் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது பவிஷ்யோத்தர புராணத்தில் பகவானுடைய வாக்கியமாகவே நமக்கு காண்பிக்கிறது இந்த அஸ்வத்த பிரதக்ஷத்தை அஸ்வத்த பிரதட்சிணங்கிறது மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிண்டு வர்ற பொழுது பகவான் அஹம் அஸ்வத்தரூபேண சால கிராமசிலாசுச்ச தஸ்மாத் சர்வப்பிரயத்னேனா குருஷுவ தருசேவனம் அப்படிங்கிற அதாவது எல்லா வஸ்துக்கள்லேயும் என்னை தனியாக ஆவாகனம் பண்ணணும் அப்படி ஆவாகனம் பண்ணினால்தான் நான் அந்த வஸ்துவிலே ஆவிர் ஆனால் அஸ்வத்த விரக்ஷத்திலேயும் சால கிராம சிலா எப்பொழுதும் நான் அதில் வாசம் பண்ணுறேன் ஆவாகனமுறது தனியாக கிடையாது ஆகையினாலே நாம் பூஜை பண்ணுற பொழுது கூட சால கிராமத்தை அப்படியே அபிஷேகத்தை ஆரம்பிச்சுட வேண்டியது தான் அதில் ஆவாகனங்கள் கிடையாது அஸ்வத்த விரக்ஷத்துக்கு போனால் அஸ்மின்ன அஸ்வத்த விரக்ஷே மகாவிஷ்ணுன்னு தியாயாமின்னு ஆவாகஜாமின்னு கிடையாது ஏன்னா எப்பொழுதுமே பகவான் அஸ்வத்வக்ஷத்திலே வாசம் பண்ணுறாள் அப்படி ஒவ்வொரு விரட்சங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகளுடைய சாநித்தியம் சொல்லப்பட்டிருக்கு அதற்கேன்னு ஒரு சரித்திரமே நமக்கு பவிஷ்யோத்தர புராணம் காண்பிக்கிறது இந்த விரங்கள் அனைத்து அனைத்தும் தேவதைகளாகவே சொல்லப்பட்டிருக்கு தேவதைகள்தான் விரட்சங்களாக ஆவிபவிச்சா அப்படின்னு அந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஆகினாலே தான் பகவான் சொல்கிற பொழுது குருஷ்வ தருசேவனம் தஸ்மாத் சர்வ பிரயத்தினேனா குருஷ்வ தருசேவனம் ஆகினாலே மிகவும் முயற்சி பண்ணி நீ மரங்களை பூஜிக்கணும் மரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் தருசேவனம் அப்படிங்கிறார் தருசேவனம்னா பூஜிக்கிறதுக்கும் சேவனம்னு பேர் மரத்திற்கு ஜலம் விடுறதும் சேவனம்னு பேர் மரத்தை வளர்க்கறத்துக்கும் சேவனம்னு பேர் நிறையா மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறத பகவான் காண்பிக்கிறார் அப்படி இந்த அஸ்வத்த விரக்ஷத்திற்கு பெருமைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு விரக்ஷங்கள்லேயும் ஒவ்வொரு தேவதைகளுடைய சாநித்தியம் இருக்கிறதுனாலே தான் அனாவசியமாக எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு இந்த பவிஷோத்தர புராணம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது அஸ்வத்த சேவனாத் அந்யா கலவு நாஸ்தி இந்த அஸ்வத்த விரக்ஷம் இருக்கே இது போன்ற விரட்சங்களை நாம் பூஜிக்கிறது விரங்களை வளர்க்கிறத காட்டிலும் இந்த கலியில் பெரிய விரதம் எதுவும் இல்லை அப்படின்னு பவிஷோத்தர புராணம் சொல்கிறது நாம் ஹோமங்களுக்கோ யஜ்ஞங்களுக்கோ மரம் எடுத்துன்னு வர்ற பொழுது கூட அனாவசியமாக வெட்டக்கூடாது அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிச்சிருக்கு யஜ்னத்தில் இந்த விரக்ஷத்தை மரங்கள் வேணும் அவசியம் நாம் செய்யக்கூடியதான பூஜைக்கு புஷ்பங்கள் வச்சுக்கிறோம் அந்த புஷ்பங்களை நமக்கு கொடுக்கறது மரம் செடி கொடிகள் தான் கொடுக்கறது அதே நாம் பவித்திரம் போன்ற காரியங்களுக்கு தர்பயை உபயோகப்படுத்துகிறோம் அதுவும் கொடி வகையிலிருந்து வரக்கூடியது அதேபோல் ஹோமங்களுக்கு சமித்துக்களை உபயோகப்படுத்துகிறோம் அதுபோல் யஜ்ஞங்களில் சில மரங்களை எடுத்துன்னு வரணும் இது அனைத்தும் எடுக்கிற பொழுதே நாம் மிகவும் பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்டுதான் மரங்களை வெட்டுறோம் அப்படின்னு வேதம் நமக்கு காண்பிக்கிறது வேதத்தில் சொல்கிற பொழுது யஜ்ஞத்துக்கு யூபம்னு ஒரு மரம் தேவை யூபம்னு ஒரு விரக்ஷம் அதாவது யாகத்தில் முன்னாடி அக்னிக்கு முன்னாடி நடப்பட்ட ஒரு மரம் அதற்கு யூபம்னு பேர் அந்த யூபம் வெட்டால் போகிறபொழுதே பகவான் விஷ்ணுவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வேதம் சொல்கிறது அந்த அக்னியில் வைஷ்ணவியர் சாஹுவாயூ பமச்செய்தீ அப்படின்னு வேதம் சொல்கிறது விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி விஷ்ணுவுக்கு ஒரு ஆகுதியை கொடுத்த பிறகு மரம் வெட்ட கிளம்பணும் ஏன்னா வைஷ்ணவோவை தேவதய அயூபா யூப்பியாக விரட்சாகா அப்படின்னு யூப்பியாக ரெண்டு விதமாக மரங்களை வேதம் நமக்கு பிரித்து காண்பிக்கிறது யூப்யாகா அப்படின்னா இந்த யூபம் இது முதலிய காரியங்களுக்காக எடுக்கக்கூடிய மரங்கள் ஹோமங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான மரங்கள் இவைகளுக்கெல்லாம் யூப்பியாக பேர் அயூப்பியாகா அப்படின்னு சில மரங்களை சொல்லியிருக்கா இப்போ இந்த எலுமிச்சங்கன்று வாழைக்கன்று கொய்யா மரம் இவைகள்லாம் அயூப்பியாக பேர் ஏன் இப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது எந்த மரத்தை வெட்டினால் திரும்பவும் தழைச்சி வருமோ அந்த மரங்களுக்கெல்லாம் தான் யூப்பியாகான பேர் அவைகளை தான் யஜ்யங்களுக்காக வெட்டணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது இப்போ எலுமிச்சங்கன்னு இருக்குது வாழை மரம் இருக்குன்னா வெட்டினா திரும்பி தழைச்சி வராது வாழை மரம் ஒரு தடவை வெட்டினா வெட்டினது தான் திரும்பி தழைக்காது ஆகையினாலே தான் அதெல்லாம் அயூப்பியாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது எந்த மரத்தை வெட்டினாலும் திரும்ப தழைச்சி வருமோ அதை தான் யஜ்ஞங்களுக்கு வேதம் நமக்கு காண்பிச்சிருக்கு அப்படி இந்த மரங்களுடைய அவசியத்தை பவிஷோத்தர புராணம் மிகவும் வலியுறுத்தி காண்பிக்கிறது இதற்கேன்னு ஒரு சரித்திரமே சொல்லப்பட்டிருக்கு மேலும் யஜ்யத்தில் அந்த விரக்ஷத்தை வெட்டின பிறகு என்ன மாதிரி கிளைகளை வெட்டணும் அப்படின்னு கூட வேதம் நமக்கு சொல்கிறது அபஸ்தம்பருங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது சமேஜாத்தம் அசாக்காஜம் பகுபர்ணசாக்கம் அப்பிரதிசுஷ்கா அசுஷிழம் அவியாவிற்த்தம் அகூர்ணம் ருஜும் ஊர்தம் ஊர்வசலம் அகிரே ஈஷதுபாவனதம் பிராகுதக் பிரத்யோபம் இப்படிப்பட்ட மரத்தை தான் எடுத்துன்னு வரணும்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எந்த மாதிரி மரத்தை வெட்டி எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறத இந்த சூத்திரம் மூலமாக ஆபஸ்தம்பர் சொல்கிற அந்த மரம் பூமியில் நேர சமதளத்தில் வளர்ந்த மரமாக இருக்கணும் அதே போல் மேற்கு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கணும் மேற்கு பக்கம் கொஞ்சம் சாஞ்ச மரமாக இருக்கணும் ரெண்டாக ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சதாக இருக்கக்கூடாது ரெண்டு கிளையாக பிரிஞ்சது இருந்தால் அது வேறு காரியங்களுக்கு உபயோகப்படும் அதை வெட்டப்படாது அதே போல் ஈரம் இருக்கணும் பச்சையாக இருந்தால் வெட்டக்கூடாது ஏன்னா திருப்பி துளிர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காஞ்ச மரத்தை வெட்டக்கூடாது மரத்தை வெட்டணும் பூமியில் வளர்ந்த மரமாக இருக்கணும் பூமியிலிருந்து ஒரு ஜான் விட்டுட்டு அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் காண்பிச்சுருக்க நாம் அங்கே வெட்டும்பொழுது சொல்லக்கூடியதான மந்திரங்களும் அப்படி பிரார்த்திக்கிறது அது என்ன மாதிரி பிரார்த்திக்கிறதுங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்